பாடம் முப்பத்தி இரண்டு பஜிர் தொழுகைகளுக்கு பின்பு தவிர மற்ற நேரங்களில் தொழுவது தவறில்லை உமர் அதி அல்லாஹர்கள் இபுன் உமர் அதி அல்லாஹர்கள் அபு சயீத் அலி அல்லாஹர்கள் அபு ஹுரேரார் அலி அல்லாஹர்கள் ஆகியோர் இது பற்றி அறிவித்துள்ளனர்